الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ الله من الشيطان الوجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال ايبان والذين في اموالهم حقن علو للسائل والمحروم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم افضل الاعمال سرور تدخله في قلب مسلم أشبعت جوعته وكسوت عورته وقضيت له دينا وفي روايه وقضيت عنه حاجه او كما قال صلى الله عليه وسلم فرانيتم الله سبحانه وتعالى قرونه كوريتاهم صلاه وسلاما الى النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدوم வாஸ்லிம்கள் மூமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு மீது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏறி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதிப்பி ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முட்டு முழுதாக தவிர்த்து வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்த புல்வா ஹைசுமா இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் சஃபர் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அன்பாளர்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு மஹமது சல்லா அலிசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உன்னைய காலத்து நல்லடியார்களும் பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுத்தார்கள் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் எனக்கு மாத்திரம்தான் எல்லா நலவுகளும் நடக்க வேண்டும் பிறர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பிறர் எப்படி வாழ்ந்தால் என்ன பிறருக்கு எது கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ற சேரலமான எண்ணத்தை தகிந்து பிறருடைய கஷ்ட துன்பங்களுக்கு எப்படி கை கொடுத்தார்கள் என்ற தலைப்பில் சமகால நிலைமையை இணைத்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என உற்சாகமாக இறுதி வரைக்கும் இந்த கொத்துபாவை சரிமடுத்து பயனடைவதற்கான மது தொகை செய்வானாக அன்பானவர்களே ஒருமுறை மசிது நபவியிலே அபு உமாமா ரபியுல்லாமன் அவர்கள் தொழுகை இல்லாத நேரத்திலே கவலையோடு முகம் வாடியவர்களாக கண் கலங்கியவர்களாக உட்கார்ந்து துவாவிலே அல்லாவை சிக்கல் செய்வதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பவர்களே நாமும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ கண் கலங்கியவர்களை நாளாந்தம் காண்கிறோம் முகம் வாடியவர்களை கடந்து செல்கிறோம் தொழில் புரியும் இடத்திலே வலதுபுடம் இருப்பவர் கண் கலங்கி இருக்கிறார் முன்னால் இருப்பவர் அழுது கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருப்பவர் முகம் வாடியிருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரருடைய முகம் வாடி இருக்கிறது வீட்டுக்குள்ளே ஒன்றாக வசிக்கக்கூடிய உறவுக்காரர்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு கவலை தென்படுகிறது என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது கவலையாக இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது நோய் நம்பளமாக இருக்கும் என்று கணிப்பீடும் என்ன ஒரு கிஃப்ட் பண்ணி வெற்றி ப்ரெடிக்ட் பண்ணி வெற்றி விட்டு நம்முடைய வேலையை பார்க்கின்ற ஒரு காலம் அவருக்கு என்ன நடந்தால் என்ன ஏதாவது கவலையாட நடந்திருக்கும் அழுகிறார் ஏதோ விரும்பாதவருடைய நடந்திருக்கும் முகம் வாழிப்போயிருக்கிறது என்று கற்பனை செய்து அந்த யூகத்துடன் பிரிந்து செல்வது உண்டு அன்பார்வர்களே கவலை தோய்ந்த முகத்துடன் அபு உமாமார் அப்படியே மஸிதிலே இருக்கிறார்கள் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களை காண்கிறார்கள் கண்டவர்கள் கூப்பிட்டு அபு உம என்ன முகம் வாடிய நிலைமையில் உங்களை நான் காண்கிறேன் விசாரிக்கிறார்கள் இவருடைய வாடிய முகத்தை இவருடைய அழுகின்ற அந்த கண்ணீரை இவருடைய கவலையை போக்கி மகிழ்ச்சி எப்படி உண்டு பண்ண முடியும் இவருடைய கண்ணீரை எப்படி துடைக்க முடியும் இவரு இந்த துக்கத்தில் இருந்து சஞ்சலத்தில் இருந்து எப்படி விடுவிக்க முடியும் என்று அவர்களை விசாரிக்கிறார்கள் என்ன கவலை சூழவா எனக்கு ஏற்பட்ட சில சஞ்சலங்களும் கவலைகளும் கடன் சொல்லும்ழல்லா உடனே பணம் இருந்தால் கொடுத்து எவ்வளவு கேட்டு கடனை நிறைவேற்றுகின்ற பண்பாடு உள்ள முகமது சல்லாசல்ல அந்த நேரத்தில் கையிலே ஒன்றும் இருக்கவில்லை என்ன செய்ய முடியும் அபோ உமாமா சில துவாக்களை உங்களுக்கு நான் படித்து தருகிறேன் அதை நீங்கள் ஓவி வந்தால் உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கும் கவலைகளும் இல்லாமல் ஆகும் கவலை கியமே அவட்டும் இயலாமை சோம்பேறித்தும் கோழைத்தனம் கண்டத்தனத்தை விட்டோம் கடன் தொல்லை மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகாரம் சர்வாதிகாரத்தை விட்டோம் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எட்டு விடயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அதில் ஒன்று இவருடைய தலைப்பு கவலையும் கடனும் அதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஆறு விடயங்களை இணைத்து முகம் அல்லா்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அபு உமா தொடர்ச்சியாக சொல்லுகளை கடைபிடித்து தொடர்ச்சியாக ஓதி வந்தேன் காலப்போக்கிலே என்னுடைய கவலைகளும் என்னுடைய கடன்களும் தீர்ந்தன இல்லாமலாகின நிறைவேறின அன்பானவர்களே இப்படிப்பட்ட நபர்கள் குறைந்த காலத்தில் வாழ்கிறோம் யாருக்கு கஷ்டம் என்ன கவலை என்ன நெருக்கடி வந்தாலும் வாழ்வாதாரம் இருந்தால் போதும் எனக்கு வருமானம் இருந்தால் போதும் எனக்கு வியாபாரம் நடந்தால் நான் முன்னேறினால் போதும் நான் அனுபவித்தால் போதும் என்ற மனப்பான்மையிலே அதிகமானவர்கள் வாழ்கின்ற காலத்திலேதான் இந்த தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே முகமது சொல்ல அலி சொல்லம் அவர்களுடைய வர்ணனையை அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நோக்கங்களில் ஒன்று எல்லாம் சொல்கின்ற பொழுது وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةَ لِلْعَالَمِينَ انجل الاخير تاريخ كارولاك كربياك انبوكاتا كوريا وراك كارولاك اولا وراكا نتفير کرو الو روض مرقم بالمؤمنين رعوف الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيزنا عليهم عنتم انجل الانتر رسول اندره قرار من انفسكم عزيزنا عليهم عنتم உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் சிரமம் துன்பம் அவருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவருக்கும் பாரமாக இருக்கும் சிறருடைய கஷ்டத்தை பார்த்து மகிழ மாட்டார் சிரமப்படுவதை பார்த்து ஆனந்த கண்ணீர் ஒழிக்க மாட்டார் பிறர் சிரமப்படுவதை கொண்டாட மாட்டார் பிறர் சிரமப்படும் பொழுது சிரிக்க மாட்டார் அனைத்தும் பிறர் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் நெருக்கடி உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமம் அவருக்கும் பாரமாக இருக்கும் பங்கெடுப்பார் ஹரிசு அலைக்கும் உங்கள் விடயத்திலே கரிசலை உள்ளவர் உங்கள் விடயத்திலே அக்கறை உள்ளவர் உள்ளன்புள்ளவர் மூமிங்களை நேசிக்கக்கூடியவர் உள்ளத்தால் மூமிங்களை கருணை உள்ளம் கொண்டு பார்க்கக்கூடியவர் அன்பானவர்களே முகமது சல்லா சலம் அவருடைய வர்ணனைகள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தார்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தார்கள் ஓனாய்களின் ஒரு கூட்டம் ஓனாய்கள் ஒரு கூட்டம் ஒன்று நதியவர்களோடு பேசுவதற்கு சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நேரம் கேட்டன சில கட்டங்களிலே பிராணிகளுடைய மிருகங்களுடைய மொழியை முறைப்பாடுகளை அவர்களுக்கு அல்லா புரிய வைத்தார் அவருடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஓனாயுடைய நெருக்கடி ஓனாய் வந்து பேச வேண்டும் கொஞ்சம் ஆலமீன் என்றால் அல்லாஹுவை தவிர ஏனைய அனைத்தும் ஆழம் ஜிங்களும் ஆழம் அதே போல கண்ணிய பறவைங்களும் பூச்சி புழுக்களும் ஆழம் மிருகங்களும் பிராணிகளும் ஆழம் அல்லாவை தவித்த அனைத்துக்கும் அவர்கள் அருள் ஓநாய்களுடைய கூட்டம் வந்து என்ன சொன்னது தெரியுமா யார சொல்ல உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய ஆட்டு மந்தைகளை பாதுகாத்துக் சொல்லுங்கள் அவர்களுடைய ஆட்டு மந்தையில் ஆடுகள் தவறி தனியாக வரும் அது அல்லா எங்களுக்கு அளக்கின்றரிக்கு நாங்கள் அதை வேட்டையாடுவோம் அதை நாங்கள் அதை நாங்கள் வேட்டையாடி எங்களுக்கு உணவாக உட்கொள்வோம் அவர்களுடைய ஆடுகளை அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள் தவறும்பட்சத்தில் நாங்கள் வேட்டையாடி உண்கின்ற எதிராக நடவடிக்கை எடுக்க கூடாது ஓநாய்களுடைய சிரமத்தையும் அகற்றி வைத்தார்கள் கேட்க விட்டு சொன்னார்கள் தோழர்களே உங்களுடைய ஆட்டு மந்தைகளை ஓநாய்களிடமிருந்து பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு ஒரு தோற்றத்தை கடந்து செல்கின்ற பொது ஒரு ஒட்டகம் ஒரு ஒகம் அப்படியே நபி வந்தது காதுக்கு பக்கத்திலே நபியருடைய காதுக்கு அருகில் ஏதோ அதனுடைய பாசையில் முழு முணுக்கிறது அதனுடைய மொழியில் ஏதோ பேசுகிறது நடிகருடன் தலையாட்டிக் கொண்டு கேட்கிறார்கள் ஒட்டகத்துடைய கண்ணால் கண்ணீர் ஒடிகிறது அழுதழுது ஒட்டகம் முறையிடுகிறது என்ன சொல்கிறது அந்த உரையாடலுக்கு பின்னால் கேட்டார்கள் யார் இந்த ஒட்டகத்துடைய உரிமையாளன் அன்சாரி வாலிபர் வந்தார் நான் தான் உரிமையாளர் என்ன படையாரா என்னப்பா நீ ஹார்ட்வேக் வாங்குகிறாயாம் பாரச் சுமைகளை பாரிய வேலைகளை வாங்குகிறாயாம் அதற்கேற்றவாறு தீரி போடுவதில்லையாம் பின்ன கொடுப்பதில்லையாம் உன்னுடைய வேலையை வாங்குகிறாயாம் அதற்கு நீ சரியாக தீனி போடுவதில்லையாம் சின்ன விடுவதில்லையாம் அதற்குரிய ஆகாரங்களின் ஏற்பாடு செய்வதில்லையாம் என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பு மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சிரமத்தையும் இல்லாமல் செய்தார்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கஷ்டம் ஒட்டகத்துக்கு பசி ஒட்டகத்துக்கு வருத்தம் அதையும் நான் இல்லாமல் ஆக்குவேன் அன்பார் அவர்களே பல நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் முன் உதாரணம் பிறருடைய கஷ்டத்தை பிறருடைய கவலையை போக்குவதில் பிறருடைய கண்ணீரை துடைப்பதில் நாம் பிறருடைய கண்ணீரை வலிப்பதிலே கண்ணீரை ஓட்டுவதிலே பிறரை அளவைப்பதிலே கொடி கட்டி பறக்கிறோம் பேச்சால் மனதை உடைக்கிறோம் நடவடிக்கையால் மனதை உடைக்கிறோம் பொறாமையால் அளவைக்கிறோம் குரோதத்தால் அளவைக்கிறோம் பழிவாங்கலால் அலை வைக்கிறோம் பரிகாசத்தால் சதிமோசத்தை அளவைக்கிறோம் அவர்களை மூட்டிவிட்டு குத்திவிட்டு கூத்துப்பாத்து அளவைக்கிறோம் அவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அளவைக்கிறோம் அவருடைய மானத்தை போக்கி அலவைக்கிறோம் அவர்களை பற்றி மீடியாக்களிலே பேசி அளவைக்கிறோம் அவர்களை பற்றி மொட்டைக்களிலும் எழுதி அளவைக்கிறோம் அவர்களை பற்றி ஆ சபைகளிலே கேவலமாக பேசி அளவைக்கிறோம் அளவைப்பதிலே முதல் தரத்தில் இருக்கிறோம் நம்ம அதிக அழுகின்றவர்களுடைய கண்ணீரை துடைப்பதில் சில பூச்சியம் இதுதான் என்னுடைய தலைப்பு சிலரின் கண்ணீரை துடைப்போம் கவலையை போட்டி மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவோம் முடியாத விட எங்களை சிபார் நீங்கள் சிபார் செய்யுங்கள் நீங்கள் பரிந்து பேசுங்கள் இன்னாருக்கு கஷ்டம் இருக்கிறது உரியவரிடம் சென்று உங்களால் இதை செய்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் செய்து கொடுத்தால் உங்களுக்கு கூடி கிடைக்கும் உங்களுடைய பணபலன் இல்லை ஒரு ஏழை ஒரு அநாதை ஒரு விதவை கஷ்டப்படுகிறார் நானும் நாட்கூலிக்காரன் அன்றை ஆற்ற பிரிவி நோட்டக்கூடியவன் நான் பேமெண்ட் வியாபாரி நானும் சிறிய ஒரு கடை அழுத்தக்கூடியவன் என்னுடைய வருமானம் அல்ல தருகின்ற வீட்டு செலவுக்கு எனக்கு ந்து பணக்காரர்களை தெரியும் எனக்கு ஐந்து லட்சாதிபதிகளை தெரியும் எனக்கு ஐந்து கோடிக்கோரர்களை தெரியும் ஒரு விதவையுடைய விடயத்தை பேசி அந்த விதவைக்கு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஒரு அனாதையுடைய பொறுப்பை எடுக்க வைத்தால் ஒரு கடனாரியுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு சிபாரிசு செய்தால் அந்த கூலி அவருக்கும் கிடைக்கும் சிபாரிசு செய்த உங்களுக்கும் கிடைக்கும் அபே அன்பானவர்களே இதுதான் என்னுடைய தலைப்பு எல்லோரும் நினைக்கிறோம் நம்மை போன்று மற்றவர்களே நல்லா இருக்கிறார்கள் பல மொழி இருக்கிறது மழை பெய்யக்கூடியவர் நினைக்கிறான் நாம் எல்லோருக்கும் எனக்கு மழை பெய்வது போன்று மழை பொறுகிறது என்னுடைய ஊருக்கு நல்ல அடிக்கடி மழை பொறுகிறது அதை போன்று எல்லோருக்கும் மழை இல்லை வறட்சியிலும் சில ஊர்கள் வாடி போயிருக்கின்றன நல்ல வருமானம் உள்ளவர் பொருட்கள் குளிர்சாதனை மாணவுகளும் சமையா எல்லோருடைய உணவா நிறைந்திருக்கிறது சாப்பாடு கிடைப்பவர் நினைக்கிறார் எல்லா வீட்டிலும் மூணு நேரம் சாப்பிடுகிறார்கள் எத்தனை குழந்தைகள் காலை சாப்பாடு இல்லாமல் போய் எசம்பிள மயங்கி விடுவது தெரியாதா எத்தனை பிள்ளைகளுடைய ஷூவை போட்டால் விரல்கள் வெளியே தள்ளி தெரியாதா மழை பெய்த புத்தகங்கள் அலைவது கட்ட முடியாமல் மாணவர்கள் கஷ்டப்படுவதற்கு தெரியாதா எத்தனைய பேர் கனிமலை மருந்து பணம் இல்லாமல் இயங்குவது தெரியாதா எத்தனை பேர் குமரிகாரியம் செய்வதற்கு ஒரு பகு முடியாமல் கண்ணீர் வடிப்பது தெரியாதா என்னுடைய பிள்ளைக்கு பத்து பவுண்ட் நகை ஐம்பது பவுண்ட் நகை நான் போடுகிறேன் எல்லோரும் போடுகின்ற கோடீஸ்வரர்கள் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நகை வாங்க முடியாமலும் ஒரு ஐந்து சகன் வலிமா போட பணம் இல்லாத திரும்ப நடத்தக்கூடிய ஏழைகளும் இருக்கிறார்கள் பங்கெடுப்போம் கண்ணீர்களை துடைப்போம் தேடி தேடி சென்று அவருடைய சிறுவன்களை அகற்றி உண்மையான மூமிங்களுடைய பட்டியலிலே சேருவோம் ஆரம்பிச்சி குரான் வசனம் தாவரவாளன் நீங்கள் நல்ல விடயங்களிலே உபகாரங்களிலே ஒருவருக்கு உதவி செய்வதிலே நீங்கள் சேவை செய்வதிலே நல்ல உதவியாக இருங்கள் பிறருக்கு சப்போர்ட்டிவ் ஹெல்ப் பண்ணுங்கள் பாவங்களிலே பிறருக்கு எதிராக செயல்படுவதிலே எதிராக சேர்க்கிறோம் ஒருவர் எதிர்ப்பதற்கு ஒருவர் கட்டுவதற்கு ஒரு தனியான குருப்புற திறக்கிறோம் பேஸ்புக்கிலே தனி பேச்சு திறந்திருக்கிறோம் குறைகளை பேசவென்று கஷ்டத்தை பேசினோமா சிறுடைய பசியை பேசினோமா சிறுடைய சிரமத்தை பேசினோமா அன்பாளே இதுதான் நாம் பேட்டிக்கொண்டு போகின்ற ஒரு எடுத்துக்காட்டு சந்தை போரிலே ஷகீத் ஆகினார்கள் அப்துல்லா ஒரு பிரயாணத்தை பார்க்கிறார்கள் ஜாதி அல்லாவில் கவலையோடு இருக்கிறார்கள் முகம் வாடி போயிருக்கிறது அவர்கள் பயணித்த வாகனமும் மிக பலகீனமான வாகனம் மிக சாமதமாகத்தான் பயணிக்கும் பயணிக்கும் கேட்டார்கள் ஜாபிர் என்னப்பா கவலை என்ன கவலை இந்த கவலை போக்க என்னால் என்ன செய்ய முடியும் நான் என்ன பங்களிப்பு செய்யலாம் யார் சொன்னலா தந்தை அல்லாவுடைய பாதை நல்ல வழிகளை செலவழிப்பதற்கு கிடைத்த கடன்கள் தான் மகனுடைய பொறுப்பிலே விட்டு சென்றிருந்தார்கள் தந்தையுடைய கடன் சுமை என் பொறுப்பில் ஏ சகோதரிகளை குமரே குமருகளுடைய காரியம் என்னுடைய பொறுப்பில் என்னுடைய சகோதரிகளுடைய ஒரு முறை கேட்டார் அதே சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் திருமணம் முடித்து விட்டீர்களா ஆம் கள்ளிப்பண்ணை முடித்தீர்களா விதவை பெண்ணை முடித்தீர்களா ஏற்கனவே திருமணம் முடித்து விதவையாகிய பெண்ணையா விதவை பெண்ணை முடித்து ஒரு கண்ணிப்பண்ணை முடித்திருக்கே என்று சொன்ன சொல்ல அவர்களுடைய வயதில் ஒரு ஒரு இளம் பெப்பதை விட ஒரு மூத்த பெண்ணை திருமண வாழ்க்கை ஏற்கனவே அனுபவித்து ஒன்று கணவர் வபாத்தாகிய அலை விடுபட்ட பெண்ணை நான் முடித்தால் கொஞ்சம் சகோதரிகளை பராமரிப்பதற்கு பெரும சாயம்யாத்தோடு இல்லை பராமரிப்பதற்கு இருக்கும் அதனால் தான் சகோதரிகளுடைய காரியத்துக்காக தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு விளைவை பெண்ணை முடித்து அர்ப்பணித்த ஒரு முனபர் சாரி ஜாபீர் பிரயாணத்தில் நடக்கிறது ஜாபீர் இந்த வாகனத்தை விட்டீர்களா விற்கின்ற இருக்கிறதா ஆமையா சொல்றதா கடன்களை அடைக்க வேண்டும் அப்படியா முடிந்தவுடன் மதினாவு சென்றவுடன் வாகனத்தோடு வாருங்கள் போனார்கள் வந்தார்கள் விற்பதற்கு நதியுடைய பணம் இருந்தது வாங்கும் பொழுது ரீகண்டிஷன் அது இரண்டாம் தர வாகனம் மிக பலகீனமான ஒரு வாகனம் கோவை கலைஞர் வர்த்தகம் ஐந்து ஊக்கியாக்களுக்கு வாங்கினேன் பிலாரையோட நதியுடைய பணம் திறந்தது பிலால் யாபிரிக்கு எட்டு ஊக்கியாக்கள் கொடுங்கள் ஊக்கியாக்கள் வாகனத்தை விற்பது என்பதால் சாத்தியம் நதியவர்கள் ஒரு கடனாளி குமரகாரிய பொறுப்புள்ளவர் குடும்ப பொறுப்புள்ளவர் குடும்ப சுமை உள்ளவர் இவரை கரை சேர்க்க வேண்டும் இவருடைய சிரமத்தை சுமையை அகற்ற வேண்டும் தேவை செய்கின்றடீஸ்வரட்சி ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பட்டியோடு இருக்கின்ற குடும்ப தலைவர் இரண்டரை மாதம் மாதத்துடைய அடிப்பறிப்பதற்கு என்ன இல்லாத அப்படிப்பட்ட நபர் பாமசோதா செல்லம் கஷ்டத்தை நீக்குவதற்கு ஏற்றுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் ஜாத வாகனத்தை நபியோடு போய் வருகிறேன் ஐந்து லட்சம் பெறுமதியான பைக் மூணரை நான்கு லட்சத்துக்கு வந்திருக்கிறது பாய்ந்து விழுந்து வாங்குவோம் சான்ஸ் பட்டுச்சி அஞ்சு லட்சத்தின பைக் மூணு லட்சத்துக்கு பட்டுச்சு எப்படி பட்டுச்சு உமாக்கு ஒரேஷன்ள்ளித்தேவ வித்தான் வாங்கினார் ஒரு பேஜ் ஒரு லட்சத்துடைய காணியை எழுபதினாயிரத்துக்கும் அறுபது ஆயிரத்துக்கும் ஐம்பது ஆயிரத்துக்கும் ஐம்பது ஆயிரம் பிப்டி ஆவது கிடைத்தால் போதும் என்று ஐந்து பேஜ் காணியை விக்கிறார் ஐம்பதாயிரம் மீனி ஐந்து லட்சத்துடைய காணியை இரண்டரை லட்சத்துக்கு விற்க போட்டிருக்கிறார் பாய்ந்து விழுந்து வாங்குவோம் எஸ்டேட் செய்கின்றவர்கள் காணி இரண்டரை லட்சத்துக்கு பட்டுச்சி ஏன் விற்கிறார் எதற்காக குறைத்து விற்கிறார் ஏன் பரிமதியை குறைத்து விற்கிறார் என்று பார்க்கிறோமா சான்ஸ் பார்க்கிறோம் ப்படிப்பட்ட மனித நேயத்துக்கு புறம்பான தேர் என்பதை இந்த நிகழ்வில் பார்ப்போம் எடுத்த வாகனத்தை ஒரு முறையாக ஏறி பார்க்கவில்லை வாகனத்தை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுகிறேன் பணம் கொடுத்து வாங்கி பணத்தையும் கொடுத்து மூன்று ஊக்கையாக்கல் லாபமும் கொடுத்து அந்த வாகனத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து இரண்டாவது சொன்னார்கள் அறுவடை தோட்டம் குறிப்பிட்ட நாளை சொன்னார்கள் அறுவடை நாளை ஜாபிர் அந்த நாளில் நீங்கள் அறுவடை நாளில் உங்களுடைய கடன் உரிமையாளர்களெல்லாம் வர சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டுமோ வர சொல்லுங்கள் என்னை கூப்பிடுங்கள் என்னை கூப்ப ஈட்டம்பங்களை பறித்து பைகளிலே பொலி செய்து கடன் உரிமையாளர்களை வரிசையில் நிறுத்தி உங்களுக்கு எவ்வளவு கடன் இது அதற்கு பகரமான ஈட்டம்பளம் உங்க அந்த காலம் ஈட்டம்பளம் ஒரு கரன்சி தான் ஈத்தம்பலமே ஒரு நாணயமாக பாதிக்கப்பட்டது பண்டமாற்றம் அவர் ஒரு வேறு பொருள் கொடுப்பார் இவர் அதற்கு பதிலாக பெருமதியான வெறுப்பொருளை கொடுப்பார் ஒற்றையோடு சம்பந்தப்படாத முறையாக செய்கின்ற வியாபாரங்களை பண்ட மாற்றம் பதிலாக ஈத்தம்பலத்தை அவர்கள் பொருத்தி கொண்டார்கள் இதோ ஈத்தம்பலம் ஈத்தம்பலம் ஈத்தம்பலம் என்று ஈத்தம்பலங்களை காட்டு கட்டுக்கட்டி ஒவ்வொருடைய கடனுக்குரிய இச்சம்பளங்களை கொடுத்து கடன்கள் எல்லாம் சேர்ந்து வெட்டன ஜாத பெருமூச்சி விட்டார்கள் வாடி இருந்த முகம் மலர்கிறது அழுத கண் ஆனந்த கண்ணில் வடிக்கிறது உடைந்த உள்ளம் புன்முறுவதால் முகம் மலர்கிறது உள்ளம் குளிர்கிறது அது மாத்திரம் அல்ல அன்பானவர்களே அதற்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக சகோதரிகளுடைய குமர காரியங்களும் நடந்த சொல்கிறார்கள் நவியோகளுக்கான கடனுக்கு தோதுவான ஈட்டம்பளங்களை கொடுத்த பிறகு எங்களுடைய வளமையான அறுவடையை கணக்கிட்டு பார்த்தேன் வளமையாக நாங்கள் செய்கின்ற அறுவடையில் ஒரு ஈட்டம்பளம் கூட குறைந்திருக்கவில்லை அன்பானவர்களே வாழ்க்கையில் தூக்கிவிடுகிறார்கள் அல்முக் கல்புனியான் குளிவட்டு கேவலப்படுத்தக்கூடியவன் அல்ல அவனுடைய முன்னேற்றத்தால் வைத்தறிக்க உள்ளவன் அல்ல அவன் கல்புனியான் கட்டிடம் போன்றவன் முன்நகரில் இருக்கின்ற நான்கு தூண்கள் சுற்றி இருக்கின்ற தூண்கள் நிலம் அத்திவாரம் சுவரு முகடு என்று அமைவருக்கு ஒரு கட்டிடத்து ஒரு பகுதி மறுபகுதிக்கு பக்க பலம் முட்டு கொடுத்திருக்கிறது உதவி செய்திருக்கிறது அது போன்று வேண்டியவன்தான் ஒரு மோமின் பிற மோமினுக்கு என்று ஹதீசை சொன்னவர்கள் ஜாபீர் ரவிக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் கை கொடுக்கிறார்கள் தூக்கி விடுகிறார்கள் உடைந்த மனதை ஒட்டுகிறார்கள் குளிர வைக்கிறார்கள் அன்பாளர்களே இது போன்று எத்தனையோ பசியாளிகள் கடனாளிகள் கவலை தோய்ந்தவர்கள் குமரு காரியம் உள்ளவர்கள் அநாதைகள் விதவைகள் வறியவர்கள் என்று நமது சமூகத்திலும் பின்னும் பலமும் விடதும் நாலா புறன்களிலும் நமது உறவுக்காரர்களிலிருந்து பார்த்தால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏக்கத்தோடு வாழ்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம்தான் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் ஒரு கறி தான் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கரைகள் சாப்படுவதை வாரத்துக்கு ஒரு தொடர இருக்கிறார்கள் அன்பானவர்களே இன்னும் சில உதாரணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் இறங்குகிறேன் அன்பானவர்களே உமரவளியல்லவர்கள் கேள்விப்பட்ட நிகழ்வு நான் தலைப்போடு பாருங்கள் உமரவளியில் தெரியும் ஏவு நேரத்தில் உலா வருகின்ற பொழுது சின்ன வயதில் புத்தகங்களை படித்து இருக்கிறோம் பண்பாடு வாழ்க்கையில் இருக்கிறதா கட்டுரை எழுதுவதற்கு படிக்கிறோம் பெற்றோமா அதான் அடிப்படை டிகிரி வாங்குவதை கல்ல படிப்பு உலகத்திலேருக்கு வராது கிடையாது கிடையாது நம்முடைய என்ன நாம் வாங்கிய பரிசுகளோடு யாரும் அடக்குவது கிடையாது ஜனாத மையத்தன்று பணக்காரராக இருக்கலாம் நடத்திய கடை பேசப்பட மாட்டாங்க அவருடைய பண்பாடு பேசப்படும் அவருடைய டிகிரி பேசப்படாது அல்லாவிடம் அடைந்த டிகிரிகள் பேசப்படும் அந்தஸ்துகள் பேசப்படும் குணம் பேசப்படும் அன்பாளர்களே உலா அவரது ஒரு வீட்டிலே அலகுறல் குழந்தைகளுடைய கூட்ட சட்டம் வீட்டுக்குள்ளே போய் கேட்கு முன்னாள் அழுது பட்டினி அப்படியே சட்டிகள் என்ன வைத்திருக்கிறாய் தாயே சத்தியில் ஒன்றும் தண்ணீரை கொதிக்க வைத்து கற்களை போட்டு குலுக்கிக் கொண்டிருக்கிறேன் ஏன் சாப்பாடு சமைப்பதாக பிள்ளைகள் நினைக்கட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும் அன்பானவர்கள் என்ன செய்தார்கள் அப்படியா பிள்ளைகள் என்று சொல்லிட்டு போனார்களா பொறுத்து பேச்சாளர்கள் ஒருவருக்கு அட்வைஸ் அதை போன்ற ஒரு இன்பம் கிடையாது குறைவாக பேசுவார்கள் அடிமை கூட இருக்கிறார்கள் வாப்பா ஓடி சென்றார்கள் கலைஞருக்கு சென்றார்கள் கோதுமை மாவை பேக்களை போட்டார்கள் ஈச்சம் படுத்தியவர் போட்டார்கள் மூன்றில் இரண்டு பாகத்தின் ஆட்சியாளர் உலகத்துடைய மூடை சுமக்கிறார்கள் தேர்தல் நெருங்கும் பொழுது சமூக செயலக நன்றி போஸ்ட் பிடிப்பதற்கு வயலில் நெருங்கி போட்டோ பிடிப்பதல்ல பஸ் வாகனங்களில் ஏறி டிரைவர் போட்டு நடிப்பதல்ல மம்பட்டையை தூக்கி போஸ்ட் மூடையை தூக்கினார்கள் மீடியாக்கள் கிடையாத காலம் போட்டோ வீடியோ கிடையாத காலம் காலம் ஒரு சிறு உலகத்தில் மூன்றிலிருந்து ஆட்சியாளர் மூளை தூக்குகிறார் நாட்டாமல் வேலை செய்கிறார் பிறந்த கட்டத்தை போக்குவதற்காக அன்பார் அசை போல நான் தூக்குகிறேன் நான் தூக்குகிறேனே ஏய் மறுமையனுடைய பாவத்தை தூக்குவாயா பாவச் சுமையை மறுமையில் என்னுடைய ஆட்சிக்கு நான் தான் தூக்கி வருவேன் கோயில் வந்தார்களா சமையல் அறைக்கு சென்றார்கள் சமையல் அறைக்கு சென்றார்கள் அந்த ஈட்டம்பளத்தையும் போதுமாவை போட்டு பாயாசம் போன்ற ஒரு உணவை சமைத்தார்கள் சமைத்து ஓடி வரவில்லை சமைத்த பிறகு பிள்ளைகளுக்கு போட்டுக் கொடுத்தாயே என்று சொன்னார்கள் போட்டுக் கொடுக்கிறார் பிள்ளைகள் எல்லாம் அழுத பிள்ளைகள் கண்ணீர் வடித்த பிள்ளைகள் சிரித்து விளையாடுவதை பார்த்து விட்டுத்தான் போனார்கள் முடிக்கிறீர்கள் சிறிய நிகழ்வுகளோடும் இது போன்ற நமக்கு தெரியாது தெரிந்தாலும் தெரியாதது போன்று வாழ்கிறோம் தொண்டர்கள் கூட அந்த உள்ள கிடையாது பார்க்க வேண்டும் வீட்டுக்கு போவதில்லை ஏழைகளுடைய உதவி கேட்டு விடுவார்கள் இரண்டு நிகழ்வுகள் அப்துல்லா முபாரக் ரஹி மக்பா பெரிய சிஷ்யர்கள் கூட்டத்தோடு ஹஜிக்கு போகிறார்கள் மறு என்ற இடத்திலே மறு என்ற இடத்தை தங்குகிறார்கள் தங்கிய பொழுது அவர்கள் உணவுக்காக கொண்டு சென்ற ஒரு பறவை செத்துவிட்டது கோழி ஏதோ ஒரு பறவை சாப்பிடக்கூடிய பறவை கோழிதான் செத்து விட்டது குப்பை தொட்டியிலே வீசினார்கள் வீசிவிட்டு சிஷியர்கள் சுமந்து தருகிறார் போகிறார்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைகிறார் போனார்கள் கதவை தலான் சொல்லி அனுமதி கேட்டு கதவை தட்டை திறக்க சொன்னார்கள் வந்தார் தாயே குப்பையிலே ஒரு செத்த கோழியை சுமந்து வந்தீர்களே ஏன் நான் ஒரு விதவை தாய் எனக்கு வாய்ந்தார் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு கறி பணம் இல்லை செத்த கோழி ஹராமே தாய் என்று புத்திமதியின் சொன்னார்கள் சுருக்கமாக செத்த கோழி சாப்பிடக் கூடாது என்று எதற்கு சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தியா எங்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமையிலது ஹராம் இல்லாமலும் ஆகலாம் தானே என்று அந்த தாய் சொல்ல வரும் அடுத்த வருடமிஷாம கதா செய்வோம் உங்களிடக்கின்ற எல்லா பணங்களையும் ஒன்று திரட்டுங்கள் இருநூறு தீனார்களை மாத்திரம் எங்களுடைய பிணையான செலவுக்கு வையுங்கள் நாங்கள் நாடு திரும்புவோம் ஊர் மக்களுக்கு எல்லா பணங்களையும் பங்கிட்டுக் கொடுங்கள் இந்த முறை ஹஜ் செய்வதில்லை வார அவருடைய கலா செய்வோம் அப்துல் முபாரக் தெரியாத குரானா நமக்கு இவர்களுக்கு தெரியாத ஹதிசா நமக்கு தெரியும் மார்க்கம் இறுதி நிகழ்வு அன்பார் அவர்களே கஷ்டங்களை போக்குந்த பொழுது அபித்தி அபி நான் ஆரம்ப ஹதீப்போடு நினைக்கிறேன் திறந்த அமல் பலர் சொல்லப்பட்டிருக்கின்றன வணக்க வழிபாடுகளில் பல ஹரிக்கின்றன பண்பாடுகளில் பல ஹரி சொல் பண்பாடு ரீதியான அமல்களிலே திறந்தது உள்ளத்தை மகிழ்விப்பது ஒரு முஸ்லிமே ஆரந்த வடிக்க வைப்பது மனம் வைப்பது அவருடைய பட்டியை போக்குவது அவருடைய அறை ஆடை இல்லாதவருக்கு ஆடை அறிவிப்பது அவருடைய கடனை நிறைவேற்றுவது சேவைகளை நிறைவேற்றுவது என்று ஒரு மூமி இந்த வழியின் ஊடாக மகிழ்விப்பது என்று சொல்லி நபி அவர்கள் செய்து காட்டினார்கள் அன்பானவர்களே எகிப்திலே வாழ்ந்த ஒரு பேராசிரியர் ஒரு கலாநிதி கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டார் பயங்கர கட்டம் புற்றுநோய் லண்டனுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் ட்ரீட்மெண்ட் கொண்டு போனார்கள் செக்அப் பண்ணப்பட்டது மூன்று மாதங்களுக்கு பின்னால் ஆப்ரேஷன் சமகால கொஞ்சம் அவருடைய பயோடேட்டாவில் அவருடைய டயரியில் எழுதியிருந்த விடயம் அவர் லண்டன் போய் மூன்று மாதங்களுக்கு பின்னால் இந்த மருந்துகளை பண்ணிவிட்டு அவர் லண்டனுக்கு ஆப்ரேஷனுக்கு செல்ல வேண்டும் அவர் ஊருக்கு வந்தார் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் சம்பவத்தினுடைய பாணி விலங்குகள் எல்லாருமே தென் பிள்ளைகள் பெரும்பாலும் அதே பிள்ளைகளை இவர் வாங்க இறைச்சி போகிறார் இறைச்சி கடைக்கு போய் மெதுமெதுவாக நடப்பார் இறைச்சி கடைக்கு போய் இறைச்சி வாங்க வரிசையில் நிற்கும் பொழுது ஒரு தாயை பார்க்கிறார் ஒரு பையிலே இறைச்சி கடையிலே நிறுத்தப்படாத கழிவுகள் கொழுப்பு ஒதுக்கப்படுகின்ற கழிவுகளை கஷ்டமருக்கு விற்கப்படாதவைகளை பொறுக்கி சேமிக்கிறார் அரங்குமெங்கும் விடக்கூடிய ஒதுக்கக்கூடிய அதாவது வீட்டப்படக்கூடிய உடனே ஹதிஸ் ஞாபகம் வந்தது அருவாக்கு உங்களுடைய நோய்களுக்கு அல்லாவிடம் சிகிச்சை தேடுங்கள் கூப்பிட்டார் என்ன தாயே கழிவுகளை புறக்கி சேமிக்கிறாய் அவர் சொல்கிறார் நான் ஒரு ஏழு பிள்ளைகளுடைய தாய் விதவை தாய் ஐந்து பிள்ளைகளுடைய நான் விதவை வெள்ளிக்கிழமையாவது என்னுடைய பிள்ளைகள் மாமிசம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை என்னோட பணமில்லை நான் இப்படி கழிவுகளை சுமந்து சென்று அந்த பிள்ளைகளுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு தேவையான அட்வான்ஸை கொடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வாரத்துக்கு தேவையான இறைச்சேடி கொடுக்க வேண்டும் இந்த தாய்க்கு அறிமுகப்படுத்திவிட்டு வெளியாக தயாராக பொழுது அந்த தாய் முழங்காலில் அமர்ந்து அப்படியே எல்லா துவாக்களும் செய்கிறார் வரும் பொழுது வேகமாக நோயில்லாத காலத்தை கொண்டு வருகிறீர்கள் சம்பவத்தை சொல்கிறார்கள் அந்த தாய் முழங்காலில் அமர்ந்து அல்லாவிடம் எனக்காக துவா கேட்டவுடன் என்னுடைய ஒரு செம்பு ஏற்பட்டது ஒரு ஏற்பட்டது நான் சொல்கிறேன் நாங்கள் லண்டனுக்கு போக தேவையில்லை எனக்கு புற்றுநோய் சுகமாகிவிட்டது பண்ணினார்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்த நோயாளி நீங்கள் தானா நான் தான் எல்லாரும் போட்டும் இருக்கிறது இல்லையே உங்களுக்கு புற்று நோயுடைய அடையாளமே இல்லையே இதுதான் நான் பேசிய விடயம் இப்படிப்பட்ட ஒளிமயமான வரக்கட்டான வாழ்க்கை வாழ்ந்து இதை திருச்சியோடு பாக்கிய தினத்தை பார்க்குவானாக யார் எங்களுடைய பாவங்களை மணித்தரால் வாயாக நம்முடைய பாவங்களை மணி தரவாயாக மக்களுடைய பாவங்களை மனுத்தரவாயாக முஸ்லிங்கள் மூமி அனைவருடைய பாவங்களை மணித்தரவாயாக உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக ஈ உறுதியை தருவாயாக கஷ்டங்களிலே பங்கெடுக்கின்ற தாராள தன்மை தருவாயாக நாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற பாக்கியத்தை தருவாயாக நம்முடைய கஷ்டங்களை நீ போக்கும் தருவாயாக பிறரு கஷ்டப்படுத்தி நோகிப்பதை விட பிறரை மகிழ்வித்து மனங்குடி வைக்கக்கூடிய நன்னொடியார்களாக நன்மை மாற்றுவாயாக ஏமாணன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு